நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி மூணு இன்னைக்கு நாம பேசி தெரிஞ்சுக்க போற அஞ்சல் தலை ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட அஞ்சல் தலை இந்த அஞ்சல் தலையோட சிறப்பு அந்த விளையாட்டு இல்லை ஆனா இந்த விளையாட்ட தன்னோட சின்ன வயசுல இருந்து விளையாடி அந்த விளையாட்டுல உலக சாதனை படைச்ச ஒரு வீரரை பத்தினதுதான் யார் அந்த பிரபலமான விளையாட்டு வீரர் அத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த விளையாட்டு வீரரோட எண்பதாவது பிறந்த தினம்தான் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி உலகத்தையே தன்னோட கால்களால பிரமிக்க வச்ச அந்த வீரர் தான் எட்ஸன் அப்படிங்கிற பிரேசில் நாட்டு கால்பந்து விளையாட்டு வீரர் பேலே பிரேசில் நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருஷம் பிறந்த எட்சன் அவரோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஏழ்மையில பிறந்தாலும் விளையாட்டு அதுலயும் வந்துச்சுன்னா ரொம்ப ஆசையா விளையாடினார் எட்ஸன் அந்த காலகட்டத்தில் டீம்ல விளையாடிட்டு இருந்த பைல் அப்படிங்குற எட்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பத்தி தன்னோட்ஸு கிட்ட எல்லாம் பேசுறப்போ பைல் அப்படிங்கிற பேரை அப்படின்ட்டு உச்சரிப்பாராம் இதை கவனிச்ச நண்பர்கள் அவருக்கு அதிசயம் அர்த்தம் அவரோட நண்பர்கள் வச்ச செல்ல பேரே பின்னால்ல உலக பிரசித்தி பெற்ற பேரா அமைஞ்சிருச்சு தன்னோட பதினாலாவது வயசுல சாண்டோஸ் கிளப்புக்கு ஆட ஆரம்பிச்சு பல உயரங்களை தொடர்ல பிரேசில் நாட்டோட தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நடந்த பிபாட் உலக கோப்பை கால்பந்து போட்டியில கலந்துகிட்டு பிரேசில் நாட்டுக்கு முதல் தடவையா உலகக்கோப்பைய வின் பண்ண உதவினார் அதுக்கு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷ உலக கோப்பையையும் பிரேசில் அணியே வின் பண்ணினாங்க தன்னோட ஆட்ட திறமையால மேல மேலே உயர்ந்த பேலே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரேசில் நாட்டில் நடந்த ஒரு ஃபுட்பால் போட்டியில தன்னோட ஆயிரமாவது கோலை போட்டு உலக சாதனை படைச்சார் இந்த பேலே அவர்களோட ஆயிரமாவது கோலை சிறப்பிக்கிறதுக்காக பிரேசில் நாட்டு அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் அஞ்சல் தலை வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தினாங்க அஞ்சல் தலையை நாம விளையாட்டு வீரர்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அஞ்சல் தலை தலைப்பிலையும் கால்பந்து வீரர்கள் அதாவது புட்பால் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்